அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பின் குழந்தைகளுக்கு நான் செலவழித்தால் எனக்கு கூலி உண்டா அவர்களை இப்படி இப்படி விட்டுவிடக்கூடியவளாக நான் இல்லை அவர்களும் என் பிள்ளைகள் தானே என்று கேட்டேன் அதற்கு நபிசுல்ல அவர்கள் நீ அவர்களுக்கு செலவு செய்வதற்காக அல்லாஹுவிடமிருந்து உனக்கு கூலி உண்டு என்று கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஆறு ஏழு முஸ்லிம் ஒன்று